வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து நானூற்று செய்தி சேவை ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் தமிழ்நாட்டில் உள்ள இருமொழிக் கொள்கையை மாற்ற முயற்சிப்பது தேன்கூட்டில் கல் வீசுவது போன்றது என்று மு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளாா் எட்டு வழிச்சாலை திட்டத்தை கைவிடாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டதாக கைபேசி செயலி மூலம் உணவு விநியோகம் செய்யும் ஊழியர்கள் அறுநூற்று பதினாறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐ ஏ என குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு இன்று நடைபெறவுள்ளது யு பி தேர்வாணையம் நடத்தும் இத்தேர்வை சுமார் பத்து லட்சம் பட்டதாரிகள் எழுதவுள்ளனா் தமிழகத்தில் இனி முழுவதும் இருபத்தி நான்கு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் திறந்திருக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது பள்ளிகள் திறப்பு தேதியில் எந்த மாற்றமும் இல்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது புதிய கல்விக் கொள்கையை மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்றும் இதுகுறித்து கருத்து தெரிவிக்க மூன்று மாத அவகாசம் தேவை எனவும் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்திய செய்திகள் யார் மீதும் எந்த மொழியும் திணிக்கப்படாது என்று மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் விளக்கமளித்துள்ளார் மக்களின் கருத்துக்களை கேட்ட பிறகே முடிவு எடுக்கப்படும் என்று மத்திய மந்திர பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் முன்னாள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் பிரபுல் படேலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது உத்தராகண்ட் மாநிலத்தில் நந்தாதேவி சிகரத்தில் ஏற முயன்ற ஏழு வெளிநாட்டு மலையேறிகள் உள்ளிட்ட எட்டு பேர் காணாமல் போகியுள்ளனா் டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும் என்பதால் பகல் நேரத்தில் மக்கள் வெளியே வரவேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி ராணுவ முகாமில் கண்ணி வெடித்ததில் வீரர் ஒருவர் பலியாகியுள்ளார் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டு வந்த வர்த்தக சலுகைகளை ரத்து செய்யும் அமெரிக்காவின் முடிவு வருத்தம் தருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஐரோப்பிய நாடான போஸ்னியாவில் புலம்பெயர்ந்தவர்கள் முகாம்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் ஹங்கேரியில் சுற்றுலா படகு ஆற்றில் கவிழ்ந்தது 21 பேரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது இந்தியாவுக்கு வழங்கப்பட்டு வந்த வர்த்தக முன்னுரிமை அந்தஸ்தை வரும் ஜூன் ஐந்தாம் தேதியோடு ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த நிலையில் இந்தியாவுக்கு மற்றும் ஒரு விடுத்துள்ளது அமெரிக்கா இரண்டாயிரத்தி ஆண்டில் மனிதர்களை நிலவுக்கு அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ள நாசா அதற்கான ஆயத்தப் பணிகளை தொடங்கியுள்ளது வணிகச்செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் மே மாதத்தில் ரூபாய் 1 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது இந்தியாவில் உள்ள நாற்பத்தி பொதுத்துறை நிறுவனங்கள் மூடப்படும் அல்லது தனியார் என்று நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ் குமார் கூறியுள்ளார் இந்தியா முழுவதும் சரக்கு சேவை வரி சென்ற ஆண்டைவிட ஒப்பிடும்பொழுது ஆறாயிரம் கோடி அதிகரித்து ஒரு லட்சம் கோடியை தொட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் இலங்கை அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் விழுந்தது முதல் போட்டியிலே தோல்வி என்பது ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாகத்தான் இருக்கும் அதற்காக எல்லாம் முடிந்துவிட்டது என கூறுவது அபத்தமானது என பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வகார் யூனிஸ்க் பேசியுள்ளார் திரைச்செய்திகள் மகா படத்தின் படப்பிடிப்பு காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகியுள்ளன மிஸ் சவுத் இந்தியா பட்டம் வென்ற மீரா மிதுன் என்ற அழகியின் பட்டத்தை திரும்பப் பெறுவதாக அந்த பட்டத்தை வழங்கிய அமைப்பு தெரிவித்துள்ளது காலா மாதிரியான படங்கள் இனி அதிகம் வரும் என இயக்குநர் ப ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இத்துடன் நச்சினேயின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்